வணக்கம் நட்டினேயின் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழாவது செய்தி சேவை ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் மக்களவை பொது தேர்தலை முன்னிட்டு தமிழகம் புதுச்சேரியில் முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகள் மற்றும் பத்தொன்பது சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது தமிழகத்தில் எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மதுரை மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டு இருந்த நிலையில் இரவு எட்டு மணியுடன் அங்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது அங்கு சித்திரை திருவிழா நடைபெறுவதால் கூடுதலாக இரண்டு மணி நேரம் அனுமதி அளிக்கப்பட்டது தமிழகத்தில் மாலை ஆறு மணி நிலவரப்படி அறுபத்தி அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்துள்ளது தமிழகம் முழுவதும் பதினெட்டு தொகுதிகளில் நடந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் எழுபத்தி வாக்குகள் பதிவாகி புதுச்சேரி மக்களவை தொகுதிகளில் எழுபத்தி வாக்குகள் பதிவாகியுள்ளன இதேபோல் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் எழுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஆறு மணிக்கு மேல் வாக்களிக்க வந்த மூவாயிரத்தி வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் காத்திருந்து வாக்களித்தனர் அரக்கோணம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அருகே கீழ் விசாரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது வாக்குச்சாவடி பகுதிகளில் கூட்டத்தை கட்டுப்படுத்த மத்திய பாதுகாப்புப் படையினர் நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் புதுச்சேரியில் பெண்களே முழுக்க நிர்வாகித்த ஏழு வாக்குச்சாவடிகளில் ஆண்கள் பெண்கள் வரிசையில் வாக்களித்தனர் இதை கேள்விப்பட்ட வாக்காளர்கள் வியப்புடன் வாக்களித்தனர் லோக்சபா தேர்தலில் அதிகபட்சம் நாமக்கல் தொகுதியில் எழுபத்தி எட்டு குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் ஐம்பத்தி ஏழு ஓட்டு பதிவாகி தவிர பதினெட்டு தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் எழுபத்தி ஓட்டு பதிவாகியுள்ளது லோக்சபா தேர்தலுக்கான பின்வரும் தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரங்கள் திருவள்ளுர் எழுபது புள்ளி சென்னை அறுபத்தி சதவீதம் தென் சென்னை ஒன்று மத்திய சென்னை சதவீதம் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி தருமபுரி சதவீதம் திருவண்ணாமலை ஆரணி இருபத்தி அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் விழுப்புரம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கள்ளக்குறிச்சி எழுபத்தி ஐந்து புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை அறுபத்தி பொள்ளாச்சி அறுபத்தி திண்டுக்கல் எழுபது கரூர் ஐந்து புள்ளி எட்டு ஒன்று பெரம்பலூர் கடலூர் ஒன்று சிதம்பரம் எழுபத்தி ஆறு புள்ளி மயிலாடுதுறை எழுபத்தொன்னு நாகை எழுபத்தி தஞ்சாவூர் மூணு சிவகங்கை சதவீதம் தேனி புள்ளி விருதுநகர் மூணு ராமநாதபுரம் அறுபத்தி தூத்துக்குடி அறுபத்தி தென்காசி எழுபது திருநெல்வேலி அறுபத்தி கன்னியாகுமரி அறுபத்தி ஐந்து தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பூந்தமல்லி 79.14 ஒன்பது புள்ளி ஒன்று நாலு சதவீதம் பெரம்பலூர் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் திருப்பூரூர் குடியாத்தம் எண்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் ஆம்பூர் எழுபத்தி ஆறு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் ஒசூர் எழுபத்தி ஒன்னு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் பாப்பிரெட்டியப்பட்டி திருவாரூர் எழுபத்தி தஞ்சாவூர் அறுபத்தி புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் மானாமது ஆண்டிப்பட்டி எழுபத்திளம் பரமக்குடி மொத்தம் எழுபத்தி ஒன்று இரண்டு செய்திகள் கர்நாடகாவில் 14, மகாராஷ்டிராவில் 10, உத்தரப்பிரதேசம் 8, பீகார் ஐந்து அசாம் ஐந்து ஒடிசா ஐந்து சத்தீஸ்கர் மூன்று காஷ்மீர் இரண்டு மணிப்பூர் இரண்டு ஆகிய தொகுதிகளில் நேற்று தேர்தல் நடைபெற்றது மக்களவை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முஸ்லிம்கள் பற்றி தவறாக பேசியதாக கேரள பாஜக தலைவர் பி எஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து பிரியங்கா அத்ரா போட்டியிடுவாரா இல்லையா என்னும் கேள்வி தொடர்கிறது இதன் மீது தி இந்து ஆங்கில நாளிதழில் இன்று வெளியாகின பேட்டியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதை மறுக்கவில்லை மேற்குவங்கம் ஹவுரா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடியால் மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும் என்றார் உலக செய்திகள் பாகிஸ்தானின் பலுஸ்தான் மாகாணத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த பயணிகளை கீழே இறக்கி சரமாரியாக சுட்டுக் கொண்ட கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரபல டைம்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள உலகின் செல்வாக்கு மிகுந்த பேர் பட்டியலில் இந்திய தொழிலதிபர் அம்பானி வழக்கறிஞர் அருந்ததி கச்சு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அமெரிக்க ஏகாதிபத்தியமே எங்களது முக்கிய பிரச்சனை என்று ஈரான் அதிபர் ஹசன் ரவுஹானி தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவின் அதிபராக விடோடோ தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருக்கப் போவதாக சில அதிகாரப்பூர்வமற்ற கணிப்புகள் முன்னுரிந்ததை அடுத்து அந்நாட்டின் நிதி முன்னேற்றம் கண்டுள்ளன வடகொரியா மீண்டும் சக்தி போர் ஆயுதத்தோடு பொருத்தப்பட்ட ஆயுதம் ஒன்றுடன் பரிட்சை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சில மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஹாங்குடன் கலந்து கொண்ட மாநாடு தோல்வியடைந்த பிறகு வடகொரியா உள்ள முதல் ஆயுத பரிசோதனை இதுவாகும் வணிகச் செய்திகள் புதன் இரவு முதல் ஜெட் ஏர்வேஸ் விமான சேவை நிறுவனம் தனது விமான சேவையை முற்றிலும் நிறுத்திவிட்டது இதனால் டிக்கெட் புக் செய்த பயணிகளுக்கு ரீபண்ட் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் உடனடியாக ரீஃபண்ட் செய்ய வாய்ப்பில்லை என்று ஜெட் ஏர்வேஸ் தெரிவித்துள்ளது ரயில்வே துறை சார்ந்த நிறுவன நிறுவனங்களான ஐஆர்டிசிசி மற்றும் IRFC நிறுவனங்களின் பொது பங்கு வெளியீடு மூலம் அரசுக்கு ரூபாய் ஆயிரத்தி கோடியை திரட்ட இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது உள்நாட்டு துறைகளை வெளிநாட்டு போட்டியாளர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக எடுக்கப்படும் பெரும் பொருளாதார ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரும் மே முப்பதாம் தேதி ஜூலை பதினாலாம் தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் உலகக்கோப்பை போட்டிக்கான தென்னாப்பிரிக்கா அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது டுப்ளசியின் தலைமையிலான அணியில் ஹாசிம் அம்லா இடம்பெற்றுள்ளார் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் தமிழ் பேச தெரிந்த என்னுடன் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தினேஷ் கார்த்திக் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் இந்திய மல்யுத்த வீரரான பஜ்ரங் புனியா சர்வதேச தரவரிசையில் அறுபத்தி ஐந்து கிலோ இடைப்பிரிவில் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார் திரைச்செய்திகள் நடிகர் விக்ரம் மகன் த்ருக்காலா எடுத்து முடிக்கப்பட்ட வர்மா படத்தை அதன் தயாரிப்பாளர் கைவிட்டார் அதைத் தொடர்ந்து இப்படம் வேறு ஒரு இயக்குனர் இயக்கத்தில் அதாவது அர்ஜுன் ரெட்டி படத்தை இயக்கிய சந்தீப் வங்காவின் உதவியாளர் கிரிசாயா இயக்கத்தில் துரு விக்ரமே கதையில் நாயகனாக நடிக்க படுவேகமாக உருவாக்கி வருகிறது பொன்னியின் செல்வன் படத்தில் நயன்தாராவுக்கு பதிலாக அனுஷ்கா நடிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது இயக்குனர் மணிரத்னம் தனது கனவு படமான பொன்னியின் செல்வனை இயக்க தயாராகி வருகிறார் ஆதித்த கரிகாலனாக விக்ரமும் அருள் மொழிவர்ணனாக ஜெயம் ரவியும் வந்தியத்தேவனாக கார்த்தியும் குந்தவையாக கீர்த்தியும் நந்தினியாக ஐஸ்வர்யா ராயும் நடிக்க உள்ளனர் என்று செய்திகள் வெளியாகின இற்றுடன் நன்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவண்ட நிறைவடைந்தன நன்றி வணக்கம்